அவர்கள் அறிந்திருக்கின்ற ஏதாவது ஒரு முறையில் தொழுகையின் நெருப்பை மூட்டுவதன் மூலமோ மணி அடிப்பதன் மூலமோ அறிந்து கொள்ளலாம் என கருத்து சொல்லப்பட்டது ஆனால் பாங்கின் வாசகங்களை இரட்டை இரட்டையாகவும் எகாமத்தின் வாசகங்களை ஒற்றையாகவும் சொல்லுமாறு பிலா லி எல்லாங்க அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள்